तापत्रय विनाशाय, சச்சிதானோத்தியேத்தாபயா வய நுமையா விரா தோோராலம் நிம்சிய பிரய இமம் விஷும் ந சமசர் நிமி சக்கரவர்த்தியின் இடத்துல ஹரிபஜனம் பண்ணணும் மகாவிஷ்ணுவை பூஜை பண்ணணும் அப்படி பூஜை பண்ணாதவர்களுடைய நிலைமை என்னங்கிறத பற்றியெல்லாம் சொல்லும் பொழுது முக்கியமாக இந்த கர்மகாண்டத்தை பற்றி பேசுகிறார் கர்மகாண்டிகள் அது நிரீஸ்வரவாதிகள் ஈஸ்வரனை ஏற்றுக்கொள்ளாத கர்மகாண்டிகள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற யஜயாகங்கள் எல்லாம் பண்ணுகிறார்கள் அவர்களுடைய தப்பான எண்ணத்தை பற்றியெல்லாம் சிலதெல்லாம் இங்கே சொல்ற எது சுராயாக கிராணபக்ஷா விகிதா இதுக்கு முதல் ஸ்லோகத்தோடு நாம் சம்பந்தப்படுத்திக்கணும் ஏனென்றால் இந்த சுராபானம் நைவேத்தியம் பண்ணுறதனுடைய கிராணபக்ஷா அது வெறுமன முகரணம் தான் சொல்லியிருக்கு முகர்ந்து பார்க்கணும் அது குடிக்கக்கூடாது அப்படின்னு விதிக்கப்பட்டிருக்குங்கிறார் ததா அப்படியே பசோகோ ஆலபணம் ஹிம்சான இந்த தேவதைய உத்தேசம் பண்ணி பசுவை ஹோமம் பண்றது பசுனுடைய ஒரு சில பாகங்களை எடுத்து ஹோமம் பண்றதுங்கிறது அது அவன் அவனுடைய மாம்ச பக்ஷணத்துக்காக இல்லை அதுக்காகத்தான் விதிக்கப்பட்டிருக்கே தவிர அதை ஹிம்சையா சொல்லலை தேவதைகளுக்கு உத்தேசம் பண்ணி வழங்கணுங்கிறதுக்காக தான் சொல்லியிருக்கு ஏவம் பிரஜையா வியவாயக மனைவியோட சம்பந்தம் வச்சுக்கிறதுங்கிறது குழந்தைக்காக வேண்டிதான் வச்சிருக்கே தவிர நரத்தியை கேவல ரத்தி சுகத்துக்காக வச்சுக்கல விஷுத்தம் இமம் ஸ்வதர்மம் ந விதுகு விஷுத்தமான இந்த தர்மத்தை அவர்கள் தவறாக பயன்படுத்துகிறார்கள் இப்படி ஒரு காலம் இருந்திருக்கிறது என்று தெரிகிறது வேதத்தில் சொல்லியிருக்கிற யாகத்தை எல்லாம் தவறாக பயன்படுத்தி இருக்கிறார்கள் அப்படிங்கிற அர்த்தம் படும்படி இந்த ஸ்லோகம் அமைந்திருக்கிறது இமம் ஸ்வதர்மம் விஷுத்தம் ந விதுகு இந்த ஸ்வதர்மம் விஷுத்தமானது என்பதை அவர்கள் அறிகிறார்கள் இல்லை மனுஸ்மிருதியில கூட தொடக்கத்தில் பார்க்கும் பொழுது ரெண்டாவது அத்தியாயத்தில் ஜபயக்கம்தான் உயர்ந்தது என்று ரொம்ப உயர்வாக பேசுகிறார் மனுஸ்மிருதியில மனு பகவான் அதெல்லாம் நாம் இங்கே நினச்சி பார்க்கலாம் அதெல்லாம் அந்த காலத்தில் நடந்தது இந்த காலத்தில் மிக குறைவாக சில பேர் பண்ணுகிறார்கள் ஆனா அவர்கள் ஈஸ்வர பக்தியோட பண்ணுகிற காரணத்தினால அதெல்லாம் குறைவாக பேசுவது இல்லை இமம் விசுத்தம் ந விதுஸ்வ தர்மம் எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் ஹரிவோம்